நிறைந்த பெருமக்களை நேற்றைய நம்முடைய வரலாற்று நிறுத்தம் எங்கே நாம் நிறுத்தணும்னா ஆம் உல் ஹசுன் நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் அல்லது நமதானுடைய மாதம் நபியினுடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் ஒஃபாத்தாகிறாங்க அதை தொடர்ந்து அன்னை ஹதிஜா நாயகர் அதிகல்லாஹு அன்ஹா அன்ஹா அவங்க வஃத்தாகிறாங்க நபி அவர்கள் தீனுடைய நன்மைக்காக மக்காவிலிருந்து சுமார் அறுபது மைல் தொலைவில் உள்ள தாயிஃபுக்கு அழைப்பு பணிக்காக அழைப்பு பணிக்காக போகிறாங்க அங்கே ஹஜரத் ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மனோரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடுமையாக துன்புறுத்தப்பட்டு அங்கிருந்து திரும்பி வர்றாங்க நபியவர்கள் தாயிஃபுக்கு போவது நபியவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு ஷவ்வால் மாதம் வர்ற வழியில் ஒரு தோட்டத்திலே இலைப்பாரி அத்தாஸ் என்ற யூனுஸ் நபியினுடைய ஊர்க்காரரை தாவத்துடைய அழைப்பிலே இணைத்து விட்டு முஸ்லீமாக அவங்கள மாத்திட்டு மக்காவுக்கு வெளியில இருந்த கர்னு அப்படிங்கிற இடத்துல சில நாள் தங்குறாங்க அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கும் அவர்கள் குர் ஓதியதை ஜின்னுடைய ஒரு கூட்டம் கேட்டதாக அல்லாஹதி சொல்லுவான் இலை க நபரம் குர்ஆன் குர்ஆனை கேட்கிறவராக கேட்கிறவர்களாக ஜின்களை ஒரு கூட்டத்தை நபியே உங்களின்பால் நாம் திருப்பி விட்ட நேரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பார் ஜின்கள் வந்து செவிதாத்தி கேட்டன கேட்டுட்டு அது தங்களுடைய கூட்டத்துக்கு போய் ஈமானுடைய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுச்சு தூதர் வந்திருப்பதாக அறிவிப்பு கொடுத்தது இதனால அல்லாஹுடைய தூதருக்கு நாம மாறு செய்ய கூடாது மாறு செஞ்சம்னா அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை காக்க முடியாது என்றெல்லாம் அவைகள் உபதேசம் செஞ்சதா அல்லாஹ் குர் ஆல்றான் அதற்கு ரசூலுல்லாஹி சல்லா அருல்லம் குறை மாதத்தையும் அங்கேயே கழிச்சுட்டு சில நாட்கள் பத்தாவது ஆண்டு தில் காதா மாதம் மீண்டும் மக்காவுக்குள்ள வர்றாங்க அடுத்த மாதம் தில் ஹஜ்ஜு மாதம் வளமையாக எல்லா பகுதிகளில் இருந்தும் ஹஜ்ஜுக்காக மக்கள் வந்து மக்கா நகரத்தை முற்றுகையிடுகிற அல்லது கூடுகிற மாதம் எல்லா பகுதியிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக மக்கள் அப்போதும் வருவாங்க இதில் ஹஜ்ஜுடைய மாதம் நபியினுடைய பழக்கம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹஜ்ஜுக்காக வருகிற வெளியூர் மக்களிடம் தனியாக ரகசியமாக பிரச்சாரம் செய்வாங்க நபி யார்கிட்ட பேசுறாங்கன்னு வெளியில் தெரிஞ்சாலும் பின்னாலே நபி பேசி முடிச்ச உடனே அடுத்த ஆள் போயிடும் நபியை பற்றி தவறான எண்ணங்களை தவறான தகவல்களை பேசப்பட்டவருக்கு கொடுத்து நபி அவர்கள் பேசிய வளர்த்த தீனுடைய நிலையை கிளச்சிருவாங்க அதனால ஹஜ்ஜுடைய காலத்தில் நபி தீனுடைய பிரச்சாரத்துக்கு யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் தான் போவாங்க பத்தாவது ஆண்டு அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் பல கூட்டத்தாரை சந்திக்கிறார்கள் பெரியதொரு வெற்றி இல்லை நபி அவர்கள் பத்தாவது ஆண்டுக்கும் பதினோராவது ஆண்டு அஜுடைய காலத்துக்கும் இடைப்பட்ட இந்த காலத்தில் தனி மனிதர்கள் பலர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஹதரத்து சுவைதுகுனு சாமி ரதையல்லாகும் உங்க இவங்க அசல்ல மதீனாவை சார்ந்தவர்கள் மக்காவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் இது நபி நபியாக அனுப்பப்பட்ட பதினொன்றாவது ஆண்டினுடைய துவக்கம் இது மக்காவு வந்திருந்தாங்க வந்திருந்த இடத்துல இவங்க முஸ்லீமாக மாறினாங்க ஒரு தூது குழுவோடு சேர்ந்து இருந்தாங்க மக்காவுக்கு வந்த நேரத்தில் நபி இவங்கள்ட பேசினாங்க பேசிட்டு அந்த குழுவுல அந்த குழுல உள்ளவங்களை பார்த்து இந்த சஹாபி சொல்றாங்க நல்ல இளைஞர் நம்மை சந்தித்து அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ இந்த கருத்து இது எந்த நோக்கத்துக்காக நாம் மக்காவுக்கு வந்திருக்கிறோமோ அதை விட தலை சிறந்ததாக தெரிகிறதே என்று சொன்னார் நாம் வந்திருக்கிற வேலையை விட இந்த வேலை நல்ல வேலையாக இருக்குதே அப்படின்னு குழுவில் சொன்ன உடனே அந்த குழுவில் இருந்த ஒரு மனிதர் அவருக்கு அனசுபுணு ராஹ்யா என்று பேர் சொல்லுகிறார்கள் அனசுபுணு ராஹ்யா குனிஞ்சு ஒரு கை மண்ணி மூஞ்சியில் போட்டார் போட்டு சொன்னாரு உனக்கு தேவண்டா முகம்மதுக்கு பின்னால போயிரு நாங்கள் வந்த வேலை எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை வாயடைச்சார் நபி அவர்களுடைய இந்த சந்திப்பில் மனதளவோடு மாறிய அந்த சஹாபி அப்படியே பிரிஞ்சு போயிடுறாங்க இந்த ரெண்டு சஹாபியுமே சுவைதுனு சாமிதும் இந்த சஹாபியும் ஈயாசுபின்னு முகாதும் மதீனாவுக்கு போய் ஒரு சிறிது காலத்திலேயே பார்த்தாய்றாங்க இந்த சஹாபி ஈயாசுன்னு முகாது மௌத்தாகிற நேரத்தில் கடைசி நேரத்தில் தஸ்பீக் செய்து கொண்டு லா இலாஹில்லா சொல்லிட்டு இருந்தாங்க அல்ஹமுதுல்லா சொன்னாங்க சுபஹான் அல்லா சொன்னாங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு சந்திப்புக்கு பின்னாலும் நபி சந்திக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல மூணாவதா குறிப்பிடத்தக்க சஹாபி ஹசரத் அபூர் அல் ஹிஃபாரி ரதி அல்லாஹன் மதீனாவுடைய ஓர பகுதியிலே ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவங்க இவங்க இவங்களுடைய இஸ்லாம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஹசரத் துஃபைசி ரதி அல்லாஹன்ஹூ இவங்க எமன் பகுதியில் உள்ளவங்க ஐந்தாவதா சேர்ந்தவர் வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருக்கு தெரிஞ்சாலே முதல்ல அவர்களை போய் சந்திச்சு முகமது ரபியை பத்தி அறிமுகம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எங்க ஊர்ல ஒரு தீய மனுஷர் இருக்காரு அவர் சந்தித்தா அவருடைய வார்த்தைக்கு காது கொடுக்காதீங்க அப்படின்னு முன்னாலேயே அறிமுகம் கொடுக்கப்பட்டோம் அந்த மாதிரி இந்த லிமாத் ரதில்லானுக்கு வந்த உடனே ஒருத்தர் போய் சந்திச்சு சொல்லிட்டாரு முகம்மது என்ற மஜ்னூன் அவர் ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார் வாய்க்கு வந்ததெல்லாம் வளர்ற ஒரு பைத்தியம் இருக்கிறார் அல் ஐயாதுலா சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஊர்ல ஓதி பார்க்கறவங்களாம் ஜின்னு சைதானுக்கெல்லாம் ஓதி பார்க்கற போல் தெரியுது இவர் வந்தவுடனே இந்த தகவல் சொல்லப்பட்ட உடனே நினைச்சாரா அப்படின்னா கண்டிப்பா அந்த முகமத சந்திக்கணும் சந்திச்சு அவருக்கு ஓதி விட்டு நான் குணமாக்கணும் குணமாக்காம போக மாட்டேன் தானா வந்து மாற்றாரு குணமாகாமல் போக மாட்டேன் அப்படின்னு தேடி வந்து பள்ளியில முகமது ரபியைட்டு நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் முகமது ரபிட்டு சொன்னாரு நான் ஓதி பார்க்கிறவன் நான் ஓதுவதிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா தேவை இருக்கிறதா ஓதி பார்க்கட்டுமான்னு கேட்கிறாரு நோக்கறிவதிலே கூரை பகுத்தறிவது அண்ணல் நபிக்கு நிகர்கள் நிகர் அவர்கள்தான் ஒரு சொன்ன மாத்திரத்துல நபி ஆரம்பிச்சாங்க சொந்தம் அவனையே நாம் புகழு அவனிடமே நாம் உதவி தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டிவிட்டானோ யாராலும் அவரை வழி கெடுக்க முடியாது யாரை அல்லாஹ் வழிகேட்டிலேயே விட்டுவிட்டானோ அவரை நேர்வழிப்படுத்த அல்லாஹுடைய படைப்பில் யாரும் இல்லை நான் உறுதியாக சாட்சி சொல்லுகிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் யாதொரு இணையும் இல்லா தனித்தவன் அவன் முஹம்மது என்பவர் அல்லாஹுடைய திருத்தூதராவார் என்றும் நான் சாட்சி சொல்லுகிறேன் இந்த கருத்தை சொல்றதுக்கு நபி பயன்படுத்தின அந்த வாசக கோர்வை அந்த அரபியிலே அந்த இபாரத்துன்னு சொல்லுவோம் அந்த வாசக அமைப்பு வார்த்தை தொகுப்பு அவருடைய உள்ளத்தை வெகுவாக பாதிக்கிறது அவர் சொன்னார் அல்லாஹின் மீது ஆணையாக ஜோதிடக்காரர்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு தெரியும் எல்லாவற்றை விட்டு மாறுபட்டு இருக்கிறதே உங்களுடைய வாசக தொகுப்பு இந்த வார்த்தை இது போன்ற வாசகம் யாரிடமும் நான் கேட்டதில்லை என்ன சொல்ல வராரு நிச்சயமா நீங்க ஜோசியக்காரனு நீங்க சூனியக்காரர்களும் அல்ல நீங்க வெறும் கவிஞரும் அல்ல அவர்களுடைய வசகங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன் உங்களுடைய வார்த்தை முற்றிலும் மாறுபட்ட எது மாதிரியாகவும் இல்லாத வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப சொன்னாரு களிமாவை திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஓதனை இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை ஓசுங்க ஓதுங்கள் நபி அவர்கள் திரும்ப ரெண்டு முறை ஓதி காட்டினாங்க உடனே நபியினுடைய கரம் பற்றி அவங்க முஸ்லீமாக மாறுறாங்க ஹசரத் நபியாக அனுப்பப்பட்ட பதினோராவது வருடம் சவால் மாதம் நபிக்கு மூன்றாவது திருமணம் அன்னை அவங்க கூட நடக்குது முதல் திருமணம் ஒரு வருஷம் கடந்து பதினொன்னாவது வருடம் சவால் மாதம் ஐஷா நாயகினுடைய திருமணம் நான் ஒரு கருத்தை ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் அரபியர்களுடைய பழக்கப்படி திருமணம் முடிந்த உடனேயே குடும்பத்தை தொடருவதும் இருக்கிறது திருமணத்தை முடிச்சுட்டு அப்படியே இருந்துக்கிடுவாங்க திரும்ப என்னைக்கு தேவைப்படுதோ அப்போ குடும்ப வாழ்வாழ்க்கையை தொடருவாங்க அப்படியும் ஒரு முறை இருந்துச்சு அந்த முறைப்படி அன்னை ஆயிஷா அவர்கள் திருமணம் முடிக்கப்பட்டது பதினொன்றாவது ஆண்டின் செவ்வால் மாதம் மூணு வருஷம் கழிச்சு பனிரெண்டு பதிமூணு பதினாலாவது வருடம் செவ்வால் மாதம் மூணு வருஷம் முடிஞ்சு பதினாலாவது வருடம் செவ்வால் மாதத்துல அன்னை ஆயிஷா நாயி குடும்ப வாழ்க்கை தொடரப்படுறாங்க திருமணம் முடிச்சு மூணு வருஷம் கழிச்சுதான் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்குது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம் கவனிக்கணும் இன்று அன்றைய அரபியர்கள் அன்னைக்கு அவங்க வாழ்ந்த அந்த ஏரியா படி சவால் மாசத்தை செவ்வால் மாதம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒவ்வாத மாதம் நல்ல நிகழ்ச்சிகள் பண்ண மாட்டாங்க சகுணம் பீடை பிடித்த மாதம் என்று மக்கள் கருதி சவால் மாசத்தை விட்டுருவாங்களாம் அன்னை ஆயி சொல்லுவாங்க எனக்கு திருமணம் முடிந்ததும் சவ்வால் மாதம்தான் என்னோடு அண்ணலார் வாழத் தொடர்ந்ததும் தகுதி இல்லாத மாதம்டா ஏ வாழ்க்கை கெட்டு போயிருக்கணும்ல நபி அவர்களுடைய மனைவிமார்களிலேயே என்னை போல் நபிக்கு நெருக்கமாக இருந்தது யார் நபியோடு நெருக்கமாக மிகவும் நெருங்கி வாழ்ந்த மனைவி நான் தான் சவ்வால் மாசம்ங்கிறது காலத்தால் பீடை இல்லை என்பதை அன்பிற்குரிய பெருமக்களே குறிப்பாக தாய்மார்களே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் படைத்த எல்லா காலமும் எல்லா நேரமும் எல்லா செயல்களுக்கும் தகுதியானவைதான் நேரங்களால் நாம் செய்கின்ற வேலைகள் கெட்டுப்போவதில்லை இது சோம்பேறிகளின் அடையாளம் கால நேரங்களை பகுத்து கணித்து வைத்திருப்பது யாரோ சிலர் வாழ்வதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு அது அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்லையப்படி இந்த நோய் பரவி பரவி பரவி இன்னைக்கு இனம் நம்ம உம்மத்திலையும் உள்ளே நுழைஞ்சிருச்சு இஸ்லாமியர்களிடம் கூட சில நேரங்களில் தாய்மார்களிடம் கூட நம்முடைய சுபகாரியங்களுக்கு நேரம் பார்ப்பது காலம் பார்ப்பது நல்ல தெரிஞ்சுக்கோங்க குறி கேட்பது என்பது எதிர்காலம் சம்பந்தமான குறி கேட்பது என்பது அல்லாஹுடைய பார்வையிலே மிக கடுமையான பாவம் கடுமையான பாவம் நீங்க வெளியில் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் தாயக்கட்டையை உருட்டி பார்த்தா மட்டும் தப்புன்னு நினைக்காதீங்க பால் கிதாபு போட்டு பார்த்தீங்கன்னாலும் தப்பு தான் பால் கிதாபுங்கிற பேர்ல ஒண்ணு இருக்கும் பெண்களுக்கு தெரியும் நினைக்கிற பாலாவது மோராவது எல்லா கிதாபும் எந்த கிதாபா இருந்தாலும் எதிர்காலம் கணித்து சொல்வதாக இருந்தால் அது பாவச் மார்க்கத்தின் பேரால் செய்யப்படுகிற தவறான புரிதல் அல்லது அத்துமீறல் மிகல் நாயகன் சல்லல்லாவுலே சொல்லும் சொல்லுவாங்க ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னா பெருமக்களை பின்னால் நான் சொல்லுவேன் இணை வைப்பது என்பது ஒருந்தது ஒரு காலத்தில் மனமாற்றம் ஏற்பட்டால் அது ஒரு பெரியதொரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனா ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில வர்ற சிறுக்குங்கிற பாவம் மட்டும் இணை வைப்புங்கிற பாவம் மட்டும் நம்முடைய மறுமை வாழ்வை கடுமையாக பாதிக்க வல்லது நபி சொல்லுவாங்க ஒரு ஹதீசில முஸ்லீம் நீங்க குறிகார சொல்றதை நம்புறீங்களோ இல்லையோ ஏதாவது கோரிக்கையை வச்சீங்கன்னா நீங்க வச்சது தண்டனையா நாற்பது நாள் தொழுகையை எல்லாம் ஏற்க மாட்டான் தீனுடைய வல் தீனுடைய கடமைகளை எடுத்து நடப்பவராக இருந்தால் அவருடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்கப்படாது கொஞ்சம் நாற்பது நாள் தொழுகை ஏற்கிறது அர் வார்த்தைக்கு எதிர்காலம் குறித்து சொல்லக்கூடியவர்கள் வருங்காலம் குறித்து சொல்லக்கூடியவர்கள் எதிர்காலத்தை கணிக்கிறதும் உறுதி சொல்றதும் எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படிதான் இருக்கு மனித அறிவுக்கு அதை அறிகின்ற நிலையை அல்ல தரவில்லை எதிர்காலத்தை யாராலையும் கணிக்க முடியாது ஹயர் நான் என்ன சொல்லி வந்தேன் காலத்தில் சகுனம் என்பது இல்லை நபிகள் நாயகம் நபியாக அனுப்பப்பட்ட பதினொன்றாவது ஆண்டு சவ்வால் மாசத்தில் அன்னை ஆயிஷா திருமணம் நடக்குது முடிஞ்சது பதினொன்றாவது ஆண்டு ஹஜ்ஜுடைய காலம் இதில் ஹஜ்ஜு மாதம் நபி சொல்லல்லா அவரை சொல்ல மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக கூடி குழுவி இருக்கிறார்கள் மினாவுக்கு மினா மைதானத்துக்கு இந்த ஐயாமுத்த ஸ்ரீ இருக்கா இல்லையா பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு இந்த நாட்களில் ஒரு நாளிலே ஐயா முத்த ஸ்ரீக்ல கூட பேரும் ரகசியமா வர்றாங்க மினா மைதானத்துக்குள்ள வந்துட்டாங்க நபி அவர்கள் இருட்டுக்குள்ள வரும்போது மினாவுடைய ஒரு பகுதியில ஓரத்தில யாரோ சிலர்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி குரல் கேக்குது நல்ல இருட்டு யாரோ பேசிட்டு இருக்கிறது தெரியுது நபி அவர்கள் குரல் கொடுத்தாங்க இயற்கையை புவியியலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மதீனத்து பூர்வீக மக்கள் ரெண்டு கூட்டமா இருந்தாங்க ரெண்டு அமைப்பு ஒரு கூட்டத்துக்கு ஹவுஸ் சொல்றது இன்னொரு கூட்டத்துக்கு சொல்ல போனால் குர்ஆன் அல்லா சொல்லுகிறான் நபி அவர்களும் நபி அவர்களுடைய பிரச்சாரமும் அந்த மண்ணுக்கு வர்றதுக்கு முன்னால ரெண்டு கூட்டத்தார்களும் பரம விரோதிகளாக இருந்தாங்க கடும் எதிரிகள் வைரிகள் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய காலத்தின் பெருமளவை வருடம் பூரா வாழேந்தியே கழிப்பாங்க ஒரான்ல ஒரு வசனத்தில் அல்லா சொல்றான் இந்த ரெண்டு கூட்டத்தாருடைய இதயத்தையும் அல்லாஹ் இணைத்து வைத்தார் நபியை பார்த்து சொல்றான் நபியே இவர்களுடைய உள்ளத்தை இணைத்தது அல்லாஹ் தான் அல்லாஹுடைய சக்தி தான் அல்லா அல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களையும் அழித்து நீங்கள் இவர்களை இணைத்தது அல்லாஹ் அல்லாஹுடைய நாட்டம் அந்த அளவுக்கு வேறுபட்டு துண்டாடப்பட்டிருந்தாங்க துண்டாடி வச்சிருந்தது யூதர்கள் கூட்டம் இவங்கள சேர்ந்தவங்க நாங்கள் ஒரு ஆறு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பேர் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பேரில் முதல்ல அல்ல அஜலானி ரதி அல்லாஹ் அதுக்கடுத்து ஆறாவது அப்துல்லா மதீனாவை சேர்ந்த இந்த ஆறு இளைஞர்கள் ஆறு பேரும் இளைஞர்களே சபையில் நிறையாக நீங்க தான் தெரிகிறீங்க கண்ணுக்கு மதீனாவிலே இன்னும் சொல்ல போனால் மக்காவிலிருந்து நபி மதீனாவிற்கு ஹிஜரத் செஞ்ச இந்த ஹிஜரத்து தான் ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய ஆணி வேறாக அமைந்தது இந்த அடிப்படையே இந்த ஆறு இளைஞர்கள் ஆறு இளைஞர்கள் இந்த ஆறு பேரை உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க நபி அவர்கள் யாருன்னு கேட்ட உடனே நாங்க மதீனத்தை சேர்ந்த சில இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன உடனே நபி கேட்டாங்க உட்கார்ந்து பேசலாமா கொஞ்ச நேரம்னு கேட்டாங்க உடனே அவங்க பேசலாமே அப்படின்னு சொன்னாங்க நபி அவர்கள் இந்த ஆறு வேதையும் பிடிக்கிறாங்க பிடிச்சி ஃபஷாரஹல் அஹூம் ஹக்கீ இஸ்லாம் இஸ்லாம் என்ன அல்லாஹ் யாரு அல்லாஹுடைய தூதர்னா என்ன நபி அவர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அல்லாஹுடைய வேதத்தை குர்ஆனை எடுத்து ஓதி காட்டுறாங்க இந்த மக்கள் அல்லாஹுடைய வார்த்தையை குர்ஆானை முதல் முதலாக இப்போது கேட்கிறார்கள் இறைவன் இறை தூதர் என்ற வார்த்தையை கேள்வி சந்தித்து அல்லாஹ் அவர்களுடைய மனங்களை திறக்கிறான் ஆறு பேரும் அந்த தருணத்திலே இஸ்லாம் ஆகிறான் இஸ்லாம் ஆகி நப வாக்கு கொடுக்கிறாங்க நாங்க போய் இதை கண்டிப்பா எங்க ஊர்ல எடுத்து சொல்லுவோம் எங்க ஊர் மக்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் இன்ஷா அல்லா அடுத்த நாங்க இதே நாம என்ற வருமும்பி அவர்கள் சந்திச்சு அடுத்த வருஷம் இதே சந்திக்க அதற்கு ரசூலுல்லா சல்லா அருசல்லம் மனநிறைவோடு நல்ல மனநிறைவோடு திரும்புகிறார்கள் இந்த தாவத் இந்த பயணம் ரகசியமானது பதினொன்றாவது வருடம் முடிந்து விட்டது அதற்கடுத்து நபியினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மிக முக்கியமான அல்லாஹ் கொடுத்த வெகுமதி இஸ்ராஜ் பயணம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் உலகத்தில் மனு இனத்திலே எந்த மனிதருக்கும் வழங்காத அருட்கொடை அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா அலேஸ்லத்துக்கு அல்லாஹ் வழங்கினாள் அவர்களுடைய பூத உடலோடு மேனியோடு ரூஹோடு ஏழு வானத்தையும் கடந்து ரப்படைய தர்பாருக்கு போய் அல்லாட்ட உரையாடினாங்க முதல்ல இந்த மேராஜ் இஸ்ராங்கிறது இஸ்லாத்தின் எந்த வருடம் நடந்தது என்பதற்கு வரலாற்றிலே உறுதியான குறிப்புகள் இல்லை மேராஜ் நடந்துச்சுங்கிறது உறுதி அதில் எந்த மாற்றுக்கிறது என்னைக்கு நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு வரலாற்றிலே நல் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை வரலாற்று ஆசிரியர்களின் இமயம் என்று போற்றப்படுகின்ற இமாம் அபு ஜரீர் அத்தபரி ரஹ்மகுல்லா சொல்லுவாங்க நபி அவர்கள் எந்த வருஷம் மாராஜுக்கு போனாங்கன்னா எந்த வருஷம் அல்லாஹ் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுத்தானோ அந்த வருஷம் தான் போனாங்க நபி அல்லாஹ் எந்த வருஷம் நபி பட்டம் கொடுத்தானோ அதே வருஷம் தான் போனாங்க இது இமாம் அபு ஜரீர் தபரி சொல்ற கருத்து திருக்குறானுடைய விரிவுரையாளர்களிலேயே சிகரம் என்று போற்றப்படுகிற இமாம் நபியாக அறிவிக்கப்பட்ட ஐந்தாவது ஆண்டு போனாங்க ஆண்டு போனாங்க வரலாற்றிலே இன்னொரு கருத்தும் இருக்கிறது நபி அவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பத்தாவது வருஷம் பத்தாவது ஆண்டு ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழு இந்த கருத்தை மையமாக வைத்துதான் ஒவ்வொரு ஆண்டும் ரஜபு மாதம் பிற இருபத்தி ஏழுல மாராஜுடைய ஞாபகமாக நபியினுடைய வரலாறு பேசுவதை வாழ்க்கையை பரிமாறி கொள்வதை நாம் வழக்கமாக நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது ஆண்டு கருத்துக்களும் வரலாற்று ஆசிரியர்களுடைய கூற்று என்றாலும் கூட வரலாற்று ஆய்வாளர்களால் மறுக்கப்படுகிறது வரலாற்று ஆய்வாளர்களால் இந்த மூன்று கருத்தும் சரியாவதற்கான வாய்ப்பில்லை என்ன காரணம் சொல்லி மறுக்கிறார்கள் என்றால் நமக்கு தெரியும் மே தொகை கடமையை வாங்கி வந்தாங்க மேராஜில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது வரைக்கும் நபி அவர்கள் நபியாக ஆக்கப்பட்ட பத்தாவது ஆண்டு ரமதான் மாதம் வரலாற்று குறிப்பு கொஞ்சம் கவனமாக இருந்தால் புரியும் நபியாக அனுப்பப்பட்ட பத்தாவது வருஷம் ரம்சான் மாசத்துல தான் அன்னை ஹதிஜான் ஆகி மவுத்தாகிறது வரைக்கும் தொழுகை கடமை என்பதே இல்லை தொழுகை கடமை ஆவதற்கு முன்னரே அன்னை ஹதிஜான் ஆகி ஒஃபாத் ஆகிட்டாங்க அப்போ நபி அவர்கள் ஹதிஜான் ஆகி மவுத்து வரைக்கும் மேராஜுக்கு போகலங்கிறது உறுதியாக தெரியுது இப்போ அவர்களுடைய மவுத்து நபி அவர்கள் நபி ஆக்கப்பட்ட பத்தாவது ஆண்டு ரமலான் மாதம்தான் மௌத்தாயிருக்கிறாங்க அப்போ பத்தாவது ஆண்டு ரமலான் மாதம் வரை மேராஜ் இல்லை அப்ப முன்னால் சொல்லப்படுகிற மூணு கருத்து நபியவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட அதே ஆண்டு ஐந்தாவது ஆண்டு பத்தாவது வருஷம் ரஜபு மாதம் இந்த மூன்று கருத்துக்களும் வரலாற்று ஆய்வாளர்களாக மறுக்கப்படுகிறது அடுத்து நாலாவது ஒரு கருத்து இருக்குது நபியவர்கள் நபியாக அறிவிக்கப்பட்ட பனிரெண்டாவது வருஷம் நபியாக அறிவிக்கப்பட்ட பனிரெண்டாவது வருஷம் ரமலா மாதம் போனாங்க அஞ்சாவது கருத்து பதிமூன்றாவது வருடம் மொஹர்ரம் மாதம் போனாங்க ஆறாவது கருத்து பதி மூன்றாவது வருடம் ரபியவுல்ல மசம் போனாங்க மாறுபட்ட குறிப்புகள் இருக்கிறது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் அன்பிற்குரிய ஏன் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க அவங்களுக்கு வரலாறு தெரியாதான்னு கேட்கிறாதீங்க வரலாறுகளை குறிப்பிடுவதிலே வரலாற்று ஆசிரியர்களுக்கு முன்ன வரலாற்று ஆசிரியர்களிலே இந்த வருடங்கள் எதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு வருஷம் கணக்காக தொடர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா நபி அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் வருட குறிப்பு வைக்கப்பட்டது அதுக்கு முன்னால வருட குறிப்பு அல்ல வருட குறிப்பு அல்ல இதில் பல பலவிதமான நுணுக்கங்கள் இருக்கிறது அத்தனையும் சொல்லுவதற்கு இப்போது நேரம் அனுமதிக்காது வரலாற்று கருத்துக்கள் வரலாற்று குறிப்புகள் மாறுபட்டு வருவது அவர்களுடைய அறியாமையினால் புரியாமையினால் அல்ல அதற்கு சரியான நியாயமான வரலாற்று காரணங்கள் இருக்கிறது வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக குறிப்பிடப்படுகிறது நபி அவர்களின் பயணம் மேராஜு பயணம் எந்த வருடம் என்பதிலே தெளிவான கருத்தல் மாறுபட்ட குறிப்புகள் பெறப்படுகிறது என்பதை நாம் அறிந்தோம் நபி அவங்க மேராஜுக்கு போக நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்லுகிறேன் வீட்டில இருக்கிறாங்க நான் துவக்கத்திலேயே சொன்னேன் நபி அவர்களுடைய நெஞ்சம் நாலு முறை பிழக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதிலே ரெண்டு முறை பிழக்கப்பட்டதற்கு குர்ஹானிலும் ஹதீசிலும் ஹதீசிலே தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது ஒருமுறை நபி அவர்களுடைய இளம் வயதிலே அன்னை ஹலீமா அவர்களுடைய வீட்டிலே இரண்டாவது முறை நபி அவர்கள் மேராஜுக்காக இஸ்ராவுக்காக சென்ற போது அன்னை உம்முஹானி ரதியுல்லாஹா வீட்டில் இருக்கிறாங்க வளமைக்கு மாறா திப்ரூல் அலிசலாம் மொகட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறங்குறாங்க வழக்கமா திப்ரூல் அலிஸ்லாம் எப்போ வந்தாலும் சரியான வாசல்படி வழி வழிதான் வருவாங்க இன்னைக்கு வளமைக்கு மாறா மொகட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளே இறக்குறாங்க அவங்க பிரிச்சுக்கிட்ட உள்ளே இறங்கின உடனே அந்த மேல் கூரை தானாக சரியாகிறது ஜாடையாக சொல்வது போல் இனிமேல் நாம பிரிக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் அப்படின்ட்டு ஜாடையா சொல்ற மாதிரி மேல் கூறையை பிரித்து உள்ளே இறங்குவார்கள் இறங்கிய உடனே மேல் கூரை தானே செவ்வையாகும் சரியா போயிடும் நபி அவர்களை அழைத்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய நிஜம் பிழக்கப்படுகிறது மக்காவிலிருந்து இன்றைய பலஸ்தீனுடைய தலைநகரம் தலைநகரத்திலே உள்ள மேற்பட்ட எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அங்கே குவித்து வைத்திருக்கிறார் எல்லா நபிமார்களும் அங்கே இருக்கிறார்கள் எல்லா நபிமார்களுக்கு இமாமான் நின்று தொழ வைக்கிறாங்க இமாம் பூசரி அழகாக ஒரு பைத்திலே சொல்லுவாங்க நபியே எல்லா நபிமார்களும் சேர்ந்து உங்களை இமாமத்து பண்றதுக்கு முன்னிறுத்தாங்க இமாமத்து பண்றது நபியினுடைய பணியாட்கள் வேலையாட்கள் எல்லாம் சேர்ந்து எஜமானனை முன்னிறுத்துவதை போல நபிமார்கள் சேர்ந்து அவர்களுக்கு தலைமை தாங்க தாங்களை முன்னிறுத்துகிறார்கள் அப்படின்னு படிப்பாங்க எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செஞ்சுட்டு அங்கிருந்து நபி விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்க நீளமா வரலாறு முதல் வானத்திலே ஆதம் அலிஹிஸ்லாம் அவங்கள சந்திப்பாங்க இரண்டாவது வானத்திலே ஹசரத்யா மற்றும் ஈசா அலஹிசலாம் எஹியா நபியையும் ஈசா நபியையும் ரெண்டு பேர்த்தையும் இரண்டாவது வானத்தை சந்திப்பாங்க மூணாவது வானத்திலே ஹசரத் யூசுஃப் அலிஹலாத்தை சந்திப்பாங்க நாலாவது வானத்திலே இதீஸ் அலிஹிசலாத்தை சந்திப்பாங்க அஞ்சாவது வானத்தில ஹசரத் ஹாரூன் ஹைம்ரான் சந்திப்பாங்க ஆறாவது வானத்தில் மூசா அஹிசலாத்த சந்திப்பாங்க ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் நபி அஹிசலாத்த சந்திப்பாங்க ஏழாவது வானம் முடித்து சிதறத்தில் முன் தகாங்கிற ஒரு எல்லை அங்கிருந்து அல் பைத்து அல் பைத்துல் மகமூர் என்று ஒரு இடம் இருக்கிறது ஒரு பள்ளி நபி அவர்கள் சொல்லுவாங்க நான் பார்த்தேன் மலக்குமார்கள் என்ற ஒரு இனம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் எழுபது மலக்குமார்கள் உள்ளே சென்று வருகிறார்கள் ஒரு ஒருமுறை உள்ளே சென்று வந்தால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு உலகம் அழிகிறது வரைக்கும் கிடையாது அதாவது ஒரு தடவை உள்ள போனவங்க வெளியே வராம உள்ளாங்கிற கருத்து இல்லை அல்லாஹுடைய படைப்புகளில் மலக்குமார்கள் படைப்பு இருக்கிறாங்க அல்லாஹுடைய படைப்புகளில் மலக்குமார்கள் படைப்பு எண்ணிக்கையில் எவ்வளவு அதிகமானவர்கள் மலக்குங்கிற இனம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் போர் எழுபதாயிரம் பேர் உள்ள போறாங்க அவங்களுக்கு மறு வாய்ப்பே இல்லைன்னா இந்த படைப்பின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாருங்க அல்லாஹிடத்தில் மலக்குமார்கள் பஞ்சமில்லை ஒரு ஹதீசிலை இப்படி வருகிறது நான் பின்னாலே குறிப்பிடுவேன் நபி அவர்களுடைய ரூஹ வாங்கும் போது கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் அலிஸ்லாம் வந்தாங்க வந்து நபியை பார்த்து சொல்லுவாங்க அல்லாஹின் திரு தூதரே முதல் வானத்து பொறுப்பு தாரி இஸ்மாகல் வந்திருக்கிறார் முதல் வானத்து பொறுப்பு தாரி வந்திருக்கிறார் இவரோடு நூறு ஆயிரம் மலக்குமார்கள் ஒரு லட்சம் மலக்குமார்கள் எத்தனை மலக்குமார்கள் மலக்குள் பொறுப்பு தாரி இஸ்மாகல் வந்திருக்கிறார் அவர் ஒரு லட்சம் மலக்குமார்களுக்கு தலைமையேற்று வந்திருக்கிறார் அந்த ஒரு லட்சம் மலக்குமார்களும் ஒவ்வொருவரும் தன் பொறுப்பிலே லட்சத்தை கூட்டி வந்திருக்கிறார்கள் சுமார் நூறு கோடி மலக்குமார்களிலே ஆயிரம் கோடி மலக்குமார்கள் அன்னலாருடைய ரூஹை கைப்பற்றி அல்லாஹுடைய தர்பாருக்கு கொண்டு செல்ல ஒரு லட்சம் அலக்குமார்கள் ஒவ்வொருவரும் தம்பருப்பில ஒரு லட்சம் பேரை அழைத்து வந்திருக்கிறார்கள் அல்லாஹுடத்துல மலக்குங்கிற படைப்புக்கு எண்ணிக்கை பஞ்சம் இல்ல எண்ணிக்கை நபி அவர்கள் சித்திரத்து முன்தகா போய் பைத்துள் போனாங்க அங்கிருந்து ரப்புடைய சன்னிதானம் தர்பாருக்கு போய் ரப்பை சந்திச்சாங்க ரப்பை சந்திச்சாங்க அல்லாஹுடம் உரையாடினாங்க சம்பாஷணை செய்தாங்க சந்தித்தார்கள் உரையாடினார்கள் என்று நான் குறிப்பிடவில்லை உரையாடினார்கள் அல்லாஹ நம்முடைய நபியை மாராஜுக்கு கூப்பிட்டு அங்கிருந்து இந்த உம்மத்துக்கு கிப்டா மூணு பொருளை கொடுத்து விட்டான் இந்த உம்மத்துக்கு கிப்டா கொடுக்கப்பட்டது மூணு பொருள் ஒண்ணு நாமெல்லாம் தெரிந்த ஐம்பது நேர தொழுகை அல்லாஹுடைய தூதர் குறைச்சு வாங்கிட்டு வந்தாங்க முதல் விஷயம் இரண்டாவது சூரத்துள் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்கள் ஆமனர் ரசூலு என்று துவங்கி சூரா முடியும் வரை உள்ள இந்த இரண்டு வசனங்களும் கொடுக்கப்பட்டது ஒன்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து அனுப்ப அவர்களுடைய பெரும்பாவங்களையும் நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய பெரும்பாவங்களும் கூட மன்னிக்கப்படலாம் ஒரே நிபந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே கிஞ்சிற்றும் இணை வைத்தல் என்ற பாவம் வரக்கூடாது வரக்கூடாது அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில் பாவமே வந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் தெரிஞ்சும் தெரியாமல் பாவம் வந்துட்டால் தௌபாவின் மூலமாக உடனே கரைச்சரணும் கலிச்சரணும் சிற்குங்கிற பாவம் இடம்பெற்றக்கூடாதுங்கிறதுல கூடுதல் கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இந்த ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ இடம்பெற்ற பல பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தடையாக அமைந்திடலாம் நபிக்கு எல்லாம் இந்த மூன்று வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினா நபி வந்தாங்க வந்ததுக்கப்புறம் இது எப்போது நடந்து என்ற வரலாற்று நாள் குறிப்பை நான் சொல்லிவிட்டேன் நபி வந்து அதிகாலையில் மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது ஏற்பவர்கள் ஏற்பார்கள் மறுப்பவர்கள் மறுத்தார்கள் சிரிப்பவர்கள் எல்லின்கையாடியோர்கள் உண்டு இந்த தகவலை நபி அவர்கள் அதிகாலையில் சொல்லும் நேரத்தில் அதரது சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் அலியல்லும் இல்லை அபூபக்கர் சித்திகர் அலி அல்லாவுடைய இயற்பெயர் அப்துல்லா என்பது அப்துல்லா தான் அவங்க பேரு அபூபக்கர் என்பது அவர்களுடைய சிறப்பு பெயர் மேராஜுக்கு போயிட்டு வந்த வரலாறு சபையில இருந்த ஒருத்தர் நபி அவர்களை பற்றி தீய எண்ணத்தை கெட்ட அபிப்பிராயத்தை அபுபக்கருக்கு உண்டாக்குறதுக்காக இவ்வளவு காலமா பூமியில தான் பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஏழு வானத்துக்கு மேலேயே போயிட்டாரு என்னென்ன கதை சொல்றாருன்னு பாரு இது பூராவும் முகமது நபி சொன்னது உண்மைதானா ஆமா முகமது நபி தான் சொன்னாரு அவங்க சொன்னாங்க இதை சொன்னது முகமது நபிதான் என்றால் நிச்சயமாக உண்மைதான் நம்முடைய கருத்துக்கு அப்படியே ஏற்போம் அப்படியே ஏற்போம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் அல்லாஹின் திருத்தூதர் அவங்களுக்கு சிறப்பு பட்டம் அசித்தீக்கணு பட்டம் கொடுத்தாங்க அசித்திங்கிற வார்த்தைக்கு மிக மிக மிகளை யின் வருடம்யணத்தின் போது ஒரு வாதிலே ஒரு சந்திப்பிலே மதீனாவை சேர்ந்த ஆறு வாலிபர்கள் நிறைவேற்றினாங்க நவியாக ஆக்கப்பட்ட பனிரெண்டாவது வருடம் ஹஜுடைய காலம் வருகிறது சொன்ன மாதிரியே இந்த ஆறு பேரும் ஆறு பேரத்துல கடைசியாக இருந்தது ஜாப் இருக்கு அப்துல்லா ரத தவிர்க்க முடியாத வேலையால வர முடியல பழைய ஆறு பேத்துல அஞ்சு பேரு இந்த அஞ்சு பேரும் தங்கள் சார்பா ஒரு ஏழு பேர்த்த ரெடி பண்ணி பனிரெண்டு பேர் வந்துட்டாங்க ஒருத்தர் வர முடியல புதிதாக ஏற்பாடு செய்யப்பட்ட பன்னிரண்டு பேர் ஏழு பேர் மொத்தம் பனிரெண்டு பேர் நபி அவர்கள் சொன்னது போலவே தனியா இந்த இடத்துல போன வருஷம் மீட்டிங் நடந்துச்சோ சந்திப்பு அதே இடத்தில் தயாராக இருக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்ன மாதிரியே அந்த <Sessly> உடன்படிக்கீங்க <Sessly> நீங்கள் யாரும் எந்த நிலையிலும் அல்லாஹிற்கு எந்த விதத்திலும் இணை கற்பிக்க கூடாது இவ்வளவு நீளமான பொருள் கிடைக்கிறது நீங்கள் யாரும் மிக முக்கியமான விஷயம் அடுத்து அல்லா தஸ்ரீஹு நீங்கள் திருடக்கூடாது நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது நீங்கள் இணை கூடாது திருடக்கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது அதுக்கடுத்து நீங்கள் யார் மீதும் அவதூறு செய்யக்கூடாது அஞ்சாவது நான் ஏவுகின்ற எந்த ஏவலுக்கும் நீங்கள் மாறு செய்யக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்ட கட்டுப்படணும் இது ஐந்தாவது உடன்படிக்கை எனக்கு எந்த நன்மையான விஷயத்திலும் நீங்கள் மாறு செய்யக்கூடாது ஒன்று செய்து விபச்சாரம் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து பகரமா தெரிய அல்லா பொறுப்பு நாளைக்கு அல்லாஹ் நாடுனா அப்படியே மறைத்து மறைச்சிட்டீங்க உங்களுடைய காரியம் அல்லாஹுடைய கருத்திலே ஒப்படைக்கப்படும் இதுதான் இந்த பன்னெண்டு பேர்டையும் செய்யப்பட்ட ஒப்பந்தம் அபிசல்லா சொல்லி இந்த பன்னெண்டு பேர்த்தையும் ஒப்பந்தம் செஞ்சு என்ன செய்யறாங்கடா இவங்க எல்லாம் மதினாவிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஏற்றுக் கொள்ளுகிறார்கள் நபி அவர்கள் ஒரு நாள் சந்திப்பு தானே ஒரே மீட்டிங் தானே இந்த பனிரெண்டு பேருக்கும் மார்க்கத்தை சொல்லுவதற்காக மார்க்கத்தை பரப்புவதற்காகவும் இஸ்லாத்திலே இந்த உண்மத்திலே முதல் முதலாக வெளியூருக்கு பிரச்சாரத்திற்காக சென்ற ஒரு பிரச்சார பிரச்சாரகரை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்க்க பணியாளர் நல்ல துடிப்பான இளைஞர் நபியுடைய பார்வையிலே பட்டவர் நீங்களும் படிச்சுக்கங்க தேவையான ஆளுக்கும் பயன்படுத்தி இவரை மார்க்கத்தை எடுத்து சொல்ல வையுங்கள் அப்படிங்கிற ஒப்பந்தத்தோடு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அவங்க வந்து இந்த பனிரெண்டு சகாபாக்களில் பன்னெண்டு பேருடைய குடும்பத்துக்கும் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க அல்லாஹுடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறாங்க பெருமக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் ஈமானுடைய உணர்வு வந்து இஸ்லாத்தின் மீது நாம் செயல்பட ஆரம்பிக்கும் முதல் தருணமே இபாதத்துகளுக்கு அடுத்தபடியாக நாம் கற்க வேண்டிய முதல் விஷயம் குர்ஆன் இபாதத்துக்கு அடுத்தபடியாக நாம கற்க வேண்டிய முதல் விஷயம் பெரியோர்களே வாய்ப்பு இருக்கிற நிறைய பேர் இந்த கசப்பாக இருந்தாலும் உண்மை இந்த சஹாபிக்கு பேரை இவங்களுக்கு பேரை முக்குறிகள் பேர் மதினாவ ஓதி கொடுத்து எல்லா வீட்டுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி இவங்களின் மூலமா ஒரு தருணத்தில் பார்த்துக்க வேண்டியது நிறைய விஷயங்களை இடையில சொல்லு எல்லையை அடைய முடியாது தான் ஒரு தடவை என்ன செஞ்சாங்கன்னா இந்த முசாபி கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊருடைய முக்கியமான ரெண்டு பிரமுகர்களை சந்திக்கலாம் பனு அப்தில் அஷஹல்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பனு அப்தில் அஷஹல் அந்த மதீனாவிலே வாழ்ந்த ஒரு முக்கியத்தர்கள் கூட்டம் இது இந்த கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாதிபன்னு முஹாது ரதில்லா அனுபவம் அதனுடைய உட்பிரிவுக்கு இன்னொரு தலைவர் அசரத் உசைதுன்னு ஹதை ரதியல்லா இந்த ரெண்டு பேரும் மதீனாவில் குறிப்பிடத்தக்க இரண்டு பெரும் தலைகள் இவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு நபி அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றியதுக்கு அப்புறம் மதீனத்து வாழ்க்கையிலே நபிக்கு ஒத்தாசையாக இருந்த மிக பெரும் இரண்டு புள்ளிகள் இவங்க இந்த உசைதுபின் அதற்கு சாதுபின் முகாதையும் சந்திக்கிறதுக்காக போலாம்னு கூப்பிட்டு போறாங்க யார கூப்பிட்டு போறாங்க முசாபிபின் தீனுடைய வேலை செய்வதற்கு நுணுக்கம் தேவை பக்குவம் தேவை அதிகல்லு கிளம்பி போறாங்க இந்த பனு அப்துல் அஷல் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போயாச்சு அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு கிணறு அந்த கேணிக்கு பக்கத்தில் அதுக்கு மிக மறக்கு என்று அரபியிலேயே குறிப்பிடுகிறாங்க கேணிக்கு பக்கத்தில் கேணி கரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க போது பனு அப்துல் அஷல் கூட்டத்தை சேர்ந்தவர்களை இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு தஷ்கீல் பண்ண வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க உசைதுபின்னு ஹொதைரும் உள்ளாரு சாதுபுனு முகாதும் இருக்கிறாரு சாதுபின் முகாது உசைது கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீங்கள் அந்த ரெண்டு ஆளுகளையும் போய் வசமாக கவனித்து அனுப்புறீங்க நான் நான் வந்தேன்னா பிரச்சனை ஆகி போயிடும் வந்திருக்கிற ரெண்டு பேர்த்தில் அசாது சுராரா வந்து இந்த சாதுடைய சொந்தக்காரன் நெருங்கிய சொந்தக்காரன் உறவுக்குள்ளே படி ஆகி போயிடும் நீங்கள் ரெ போய் அந்த ரெண்டு பேரையும் பேசி அனுப்புங்க திட்டி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி முறுக்கேற்றி அனுப்புகிறாங்க அதாவது உசைது ஹொலே ரொம்ப வேகமாக நெஞ்சை புடச்சிக்கிட்டு வர்றாங்க தன்னுடைய வில்லை தூக்கிக்கிட்டு வர்றாங்க வந்த உடனே இந்த ரெண்டு வேதையும் நீண்ட வரலாறு கடுமையா பேசுறாங்க பூராத்தி வாங்கிட்டாங்க வாங்கிட்டு சொன்னாங்க நம்ம கொஞ்சம் உட்காந்து பேசலாமா நான் பேசுகிறேன் கொஞ்சம் கேளுங்கள் விரும்பியால் தொடருவோம் எங்க உங்களுக்கு பிடிக்கலையோ அங்க சொல்லுங்க நான் நிறுத்திக்கிறேன் நீங்க போயிடலாம் நாங்களும் போயிடுறோம் இது அவரு உடனே சொன்னாரு இது நல்ல கருத்தா இருக்குதே உட்கார்ந்தாங்க அல்லாஹுடைய வேதம் குர்ஹானுக்கு செவி கொடுத்து விட்டு தப்ப முடியுமா உட்காருங்க உட்கார்ந்தாங்க மார்க்கத்தை பற்றி ஓதியதோடு குர்ஹானுடைய வசனங்களை அதற்கு முசாப் எடுத்து அடுக்கினாங்க சில சில சில கொஞ்ச நேரம்தான் அதற்கு உசைது மனம் மாறி உடனே கேட்டாங்க நீங்க உங்களுக்குள்ள என்ன சேர்த்துக்கறணும்னா என்ன செய்வீங்க நான் என்ன செஞ்சா உங்களா என்ன சேர்த்துக்குவீங்க அதற்கு முசாப் சொன்னாங்க நீங்க குழிக்கணும் உடை மாற்றணும் ரெண்டு ரகாது தொழணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேர்த்துக்குறப்படுவீங்க இந்த பேச்சு பேச்சா இருக்கையிலேயே உடனே உசைது சொன்னாங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க கூட்டத்துக்குள்ளே முகாதுண்டு அஸ் கூட்டத்துக்குள்ளே சாதனை ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன அனுப்பிச்சி வச்சாரு நீங்கள் அவரை பிடிச்சி மாற்றிட்டீங்கன்னா அவருடைய கூட்டம் பூராமே மாறி போயிடும் என்ன மாற்றுறது பெருசுல நீங்கள் அவரை பிடிச்சிங்கன்னா கூட்டத்தை அவரே கூப்பிட்டு வந்துடுவார் அதனால அவரை மாத்திங்கன்னு ஐடியா இவங்களே சொல்லி கொடுத்துட்டு பொறுங்க நானே போய் ஆள் அனுப்புறேன்னு உள்ள கூட்டத்துக்குள்ளே போறாரு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் தலைவராகிய அதரது சாதுபு ஆக பார்த்து சொல்லுவாங்க உசைது திரும்ப வருகிறார் என்ன வேகத்தோடு போனாரோ முகம் மாறி வருகிறார் ஏதோ மாற்றம் நடந்துக்கிறது கவனித்துக் கொள்ளுங்கள் போன வேகத்துல வரல ஆள் மாறி வர்றாரு வந்த உடனே அதரது ஆமா சாதிரதியல்லானுட்டு நல்ல தகவலை சொல்லிட்டு சாதிரதியல்லானு கிளம்பி அவங்கள சந்திக்கிறதுக்கு போறது மாதிரி விஷயங்களை சொல்லி ஆளை கிளப்பி விட்டாங்க உடனே சாதனது எல்லாரும் வேகமா அங்கே போறாங்க அங்க போய் உங்கள் இருவருக்கும் உயிர் தேவை என்று கருதினால் எங்களை விட்டும் கிளம்பிருங்கங்கிறாங்க வந்திருக்கிற ரெண்டு பேர்த்துக்கும் உயிர் தேவைன்னு நினைச்சிங்கண்டா எங்க கூட்டத்தை சந்திக்க வரக்கூடாது கிளம்பி இருங்கங்கிறாங்க உசைதுக்க வச்சா அதே வாக்கு ஹசரத்து முசாபு வைக்கிறாங்க என்ன சொல்றாங்க நாம் ரெண்டு பேர் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாமே நாங்கள் பேசுகிறோம் எங்க உங்களுக்கு பிடிக்கலையே சொல்லுங்க நிறுத்திக்கிறோம் பேச ஆரம்பிக்கிறாங்க அதற்கு சாத்ரது மாறி வருகிறார் என்னவோ நடந்திருக்கிறது வந்த உடனே கூட்டத்தை பார்த்து சொன்ன என் மக்களே இவ்வளவு காலமா நீங்க என்ன எப்படி அறிஞ்சு வச்சிருந்தீங்க அநியாய காரணமாக தடம் நடப்பவனாக நீங்கள் என்ன பார்த்திருக்கீங்களா விளங்கியிருக்கீங்களான்னு தன்னை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு சொன்னாங்க உங்கள யார்டையும் நீங்கள் அல்லாஹுவை கொண்டும் அல்லாஹுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொல்லும் வரை நான் பேசவே மாட்டேன் இது அல்லாவின் மீது சத்தியம் சத்தியம் போட்டார் உடனே எல்லாரும் அந்த கூட்டம் பூரா அம்மை முஸ்லீமா மாறிடுச்சு உசைது சாதுடைய தலைமையின் கீழ் அவங்களுடைய கூட்டம் பனு அப்தில் அஷல் ஒட்டுமொத்த கூட்டமும் முஸ்லீமா மாறிடுச்சு நபி அவர்கள் நபி அனுப்பப்பட்ட பனிரெண்டாவது வருடம் நான் ஒரே ஒருத்தர் மட்டும் வருஷம் நடந்த உகது போரிலே வீரர்கள் எல்லாம் களம் இறங்கும் நேரத்தில் இந்த சஹாபி முஸ்லீமா மாறினாங்க இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரு நேரம் கூட தொழுகாமல் ஒரு வக்தை கூட அடையாமல் இஸ்லாத்தை ஏற்ற உடனேயே சகாதத்துடைய மரணம் அடைந்து முஸ்லீமாக போய் சேர்ந்த உசைரீம் மறுத்து விட்டார் போர்களை இறங்குறதுக்கு அப்புறம் நபியுடைய கரம் பற்றி முஸ்லீமா மாறுறாரு மாறிட்டு இவரும் களத்துல இறங்குறாரு முடிந்தவரை நின்றுகிறார் சஹீதாக கொல்லப்படுகிறார் சகிதாயிட்டாங்க நபி அவரை பார்த்து சொன்னாங்க அமலுன் கலீலுன் ஓ அஜுருன் கசீர் ரொம்ப குறைவான அமலை செஞ்சுட்டு ரொம்ப ரொம்ப அதிகமான அஜரை தட்டிட்டு போயிட்டார் ரம் ஒரு பக்கத்து கூட தொல்கலை ஒரு பக்கத்து கூட வரலை அவர் இஸ்லாமான பின்னால் ஈமானை ஏற்ற உடனேயே கலம் கண்டார் கலம் கண்ட உடனே சஹாதத்தினும் மருத்தபாவோடு உயர்ந்த சொர்க்கத்திற்கு சென்று சேர்ந்து விட்டார் அபி சொன்னாங்க மிக குறைந்த அமல் இஸ்லாமிய வரலாற்றிலேயே முஸ்லீம்களிலேயே இந்த நிலை இந்த சஹாதி ஒருத்தருக்கு தான் வாய்த்திருக்கிறது மதீனாவுடைய தாவத்துக்காக வந்த ஹஜரத் முசாஹர் அலி அல்ல தாவத்தை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் அவங்க கூட சேர்ந்து வரணும் ஒப்பந்தம் ஒரு வருஷத்துக்குள்ளேயே சுமார் ஆறு அல்லது ஏழு மாதத்துக்குள்ளேயே தன்னுடைய பணியை ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்க வரலாற்றில இப்படி குறிப்பிடப்படுகிறது எல்லா வீட்டுக்கும் நபியினுடைய பிரஸ்தாபம் நபியினுடைய இதுக்கு போய் சேர்ந்துருச்சு எல்லா வீட்டும் போயிருச்சு நபியனுடைய எங்கு பார்த்தாலும் நபியினுடைய பேச்சு தான் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் இவங்க எல்லாம் வர்றதுக்குள்ள இவரா கிளம்பி வந்துட்டார் வேலை முடிச்சுமூன்ற வருஷம் ஆறு பேருக்கு கிடைச்சு இரண்டாவது வருடம் நபியாக வருடம் திட்டமிட்டு சந்திக்கப்பட்டார்கள் வருடம் பார்த்தீங்கன்னா வருடம்ேரத்திலிருந்து விவரம் தெரிய கூடாது திட்டமிட்டு ஆரம்பத்துல எல்லாரும் தூங்கும் போது தூங்கும் போது தூங்குவது போல் தூங்கிவிட்டு பிறகு ஒவ்வொருவரா எந்திரிச்சு பேசப்பட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கலியும் போது எழுபத்தி அஞ்சு பேரும் குறிப்பிட்ட சைத்தானுக்கு கல்லறிமுதல் அந்த ஜமரத்துள் ஊலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வாது ஒரு ஓடை எழுபத்தி பேர் வந்துட்டாங்க நபி அவர்கள் வந்தாங்க எழுபத்தி பேர் நபிக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஏக சந்தோஷம் எழுபத்தி பேருக்கும் எழுபத்தி மூணு பேருடைய கரங்களையும் பற்றி நபி பெயர் செஞ்சாங்க இரண்டு பெண்களுக்கும் வார்த்தையை சொல்லி கொடுத்தாங்க நபி தன்னுடைய வாழ்நாளில் எந்த அந்நிய பெண்ணிடமும் முசாபா செஞ்சதே இல்ல நபி செய்வதற்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து எந்த தடையும் இல்லைன்னாலும் மக்களாகிய நமக்கு முன்மாதிரியா நபி எந்த அந்நிய பெண்ணுடைய கையையும் தொட்டதில்லை அந்நிய பெண்ணுடைய கையையும் இங்க இன்னொரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்னொரு சம்பவத்தை அன்னை உம்மு சலமா எனக்கு உங் இன்னொரு வேறொரு சஹாபி பெண்மணி எனக்கு பேர் ஞாபகம் இல்லை அந்த சஹாபி பெண்மணி ஒரு வழியிலே உறவாகிறது நபிக்கு நபியினுடைய வீட்டுல அந்த அம்மா வீட்டுல நபி ஒரு நேரம் தங்கி இருந்தாங்க நபியினுடைய நெஞ்சத்தில் நெருங்கிய உறவில்லை நபினுடைய மேனி முத்து வேர்த்து வடிகிறது அந்த அன்னை அனுமதி கேட்டு யார சூழலா நான் தங்களுடைய வேர்வையை சேகரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபி எதற்கென்று கேட்டார்கள் என்னுடைய வாசனை திரவத்தோடு கலந்து நான் பூசிக்கொள்ள விரும்புகிறேன் அன்னலாரே என்னுடைய வாசனை திரவத்தோடு பெண்களே பெரியோர்களே அல்லாஹுடைய தூதரின் மீது முஹப்பத்து வைத்திருந்த எப்படிப்பட்ட முன்னோர்களின் வாரிசுகள் நாம் நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக பெண்கள் யாருடைய பாரம்பரியத்திலே நாம் வந்திருக்கிறோம் ஈமானுடைய பாரம்பரியம் என்பது சில நேரங்களிலே நாம் நம்முடைய ஒரிஜினாலிட்டியை மறந்து இழந்து யாரை பார்த்தோ நம்முடைய வாழ்வை நாம் திசை திருப்பிக் கொள்ளுகிறோம் அன்னலாரின் மீது எவ்வளவு கட்டற்ற மட்டற்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் இருக்க வேண்டும் என்பதற்கு பாருங்கள் அல்லாஹின் தூதரே உங்களுடைய வேர்வையை நான் என்னுடைய வாசனை திரவியத்திலே கலந்து நான் தேய்த்து கொள்ள விரும்புகிறேன் அன்னலாரை எடுத்துக் என்று சொல்லிவிட்டார் இந்த அம்மா ஒரு சின்ன பாட்டில் ஷீஷா வச்சு அரபியில் காரூராங்கிறது நபியினுடைய மேனியிலே சுரந்த முத்து முத்தாக தேமி நிற்கிற அந்த வேர்வையை சேகரிச்சாங்க சேகரித்து வச்சுக்கிட்டாங்க நான் என்ன சொல்ல வந்தேன் எந்த பெண்ணிடமும் நபி கை கொடுத்து முசாஃபாக செய்ததில்லை அந்நிய பெண்களிடம் இப்போ நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பதிமூணாவது வருடம் இரண்டு பெண்கள் எழுபத்தி மூன்று ஆண்களிடம் செய்யப்படுகிறது இந்த பையாத்தினுடைய முடிவில் அல்லாஹுடைய நாட்டப்படி ஏதோ ஒரு இபிலிசி இதை பார்த்துட்டான் பார்த்த முடிவு கட்டத்தை இருக்கும் போது பைய செய்யப்பட்ட களிமாக்கல் அதெல்லாம் நேரம் தவறி கொண்டு இந்த பையத்தினுடைய முடிவு தெரிஞ்சு போய் இவ்வளவு நடப்பதும் இந்த மூன்று வருஷமா நடந்தது மக்காவில் யாருக்கும் தெரியாது மக்காவாசிகளுக்கு தெரியாது ஏனென்றால் மதிநாடில இருக்கக்கூடிய மதீனத்து பூர்வீக குடிகள் அவுஸ் ஹஸ்ரஜ் இந்த மக்களுடைய பலம் இவர்களுக்கு தெரியும் முகமது நபிக்கு இவர்களுடைய ஆதரவு கிடைத்து நம்மை எதிர்க்க முகமது தயங்க மாட்டார் என்று பல முறை பேசி இருக்கிறார்கள் வருஷம் மலை மேல ஏறி அவன் கத்திட்டான் மக்கத்து மக்களை ஒவ்வொரு கூட்டமாக பேர் சொல்லி அழைத்து முகமது மதீனத்து மக்களோடு சேர்ந்து உங்களோடு போர் தொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் உத்தரவு சேர்ந்து இவனை பற்றிய சில குறிப்புகள் நாம் நாளை பேசுவோம் அவனுடைய தலைமையில் தான் இன்று மதியனத்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க அப்துல்லாவை என்னமோ நீங்கள் முகமது நபிக்கு ஆதரவு கொடுக்கிறீர்களே நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களோடு தாக்குதல் தொடுக்க போறீர்களாமே உடனே அப்துல்லாவுக்கு இவ்வளவு காலமா நடந்தது எதுவுமே தெரியாது உண்மையிலேயே அந்த ஆளுக்கு இப்படியெல்லாம் இல்லை யாரோ தவறான தகவல் கொடுத்திருக்கு நீ இந்த நேரம் உரையாடல் நடக்கிறது உங்களுக்கு கிடைத்த தகவல் தவறான தகவல் அப்படி யாருக்குமே எதுக்குமே நடக்கல நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் எங்கள் மதீனத்து சார்பாக முகமது ரபிக்கு ஆதரவு இல்லை என்று அறிவிக்கிறார் அந்த பின்னால இவர் தான் முனாஃபிக்கு தலைவரா மாறி போனவர் இருந்தார் இப்போது விவரம் தெரியாது அந்த ஆளுக்கு இன்னைக்கு நடந்த கூட்டமும் அவருக்கு தெரியாது எழுபத்தி அஞ்சு முக்மீன்களும் ஒருவரை ஒருவர் முகம் பார்த்து ஆம் என்றோ இல்லை என்றோ எந்த வார்த்தையும் சொல்லாம மௌனமாந்துகிட்டாங்க உங்க யாரும் பேசல மக்கத்து மக்கள் அனுப்பப்பட்டார்கள் இது நடப்பது நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட மூன்றாவது ஆண்டு பதிமூன்றாவது ஆண்டு இதில் ஹஜ்ஜுடைய மாதம் நடக்கிறது காலங்கள் உருண்டோடுகிறது அன்பிற்குரிய பெருமக்களை இன்று நாம் இங்கே நிறுத்துவோம் அல்லாஹுடைய திருத்தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருத்தூதரைய வாழ்க்கையிலே நான் நேற்றே நமக்கு தெரிகின்ற பட்டவர்த்தனமான தெல்ல தெளிவான பல விஷயங்களிலே ஒன்று அல்லாஹ்விடத்திலே உயர்வு அல்லாஹுவிடத்திலே மாண்பு என்பது மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறார்களோ அதை கொண்டு மட்டும்தான் அதை கொண்டு மட்டும்தான் அது அல்லாது மனிதன் தன்னுடைய வேறெந்த சிறப்பாலும் வேறெந்த உயர்வாலும் வேறெந்த காரணங்களாலும் அல்லாஹுடைய தர்பாரிலே உயர்ந்து நிற்பதில்லை என்பதை மட்டும் அல்லாஹுடைய திருத்துவதரின் வாழ்வு நமக்கு தெல்ல சொல்லி காட்டுகிறது ஏனென்றால் அல்லாஹுடைய படைகளிலேயே ஆக உயர்ந்தவர்களான நாம் ஒரு குறிப்பு இப்படியும் கேட்டிருப்போம் ஆதாரபூர்வமான தகவல் இல்லை என்றாலும் நாம் படிப்பை பெறுவதற்கு பொருத்தமான தகவல் அல்லாஹுடைய தூதர் உங்களை நான் படைக்கவில்லை என்றால் உலகத்தையே படைக்க மாட்டேன்னு நல்லா சொல்கிறான் இப்படிப்பட்ட பெருமகனை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அல்லாஹுடைய தீனை காக்கிறதுக்காக அல்லாஹ் எப்படி புரட்டி எடுத்திருக்கிறான் பாருங்கள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர எல்லாம் தியாகம் தியாகம் உயர்வில் அதனால எல்லாம் தியாகம் பண்ணி இருப்பாங்க அந்த தியாகம் இவங்களுடைய தியாகத்துக்கு நிகராகும் அன்பிற்குரிய பெருமக்களை அல்லாக விடத்தில் உயர வேண்டும் அல்லாக விடத்தில் நாம் தரமுயர்ந்து நிற வேண்டும் என்று விரும்பினால் நாமும் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் இயன்றவரை அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் நாம் பயன்பட வேண்டும் அல்லாஹ் அர்புல் ஆலமீன் மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய தௌஃபீக்கினை நமக்கு தருவானா அல்லாஹுடைய அருளுக்கும் ரஹமத்திற்கும் உரிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கி அருள்வானா வாஹருதாவானா அலமது இல்லாஹ் அருபுல் ஆலமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபராக சுபானக்கல்லாஹும்